வணக்கம் நற்றினியின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் மதுரையில் வரும் இருபத்தி தேதி பாஜக பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்துக்கு அருகிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற உள்ளது இதில் பிரதமர் முதல்வர் துணை முதல்வர் மத்திய மாநில அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர் குட்கா முறைகேடு தொடர்பாக டிஜிபிக்கு அனுப்பிய கடித விவரம் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தலைமைச் செயலருக்கு அனுப்பிய கடித விவரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும் என வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மோடியின் திட்ட பயனாளிகள் வீடுகளில் தாமரை தீபம் ஏற்றப்படும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தகவல் தெரிவித்துள்ளார் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியது இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் இந்திய செய்திகள் ராகுல் காந்தியின் தோல்வியால் காங்கிரஸில் பிரியங்கா வத்ரா களமிறக்கப்பட்டிருப்பதாக பாஜகவினர் பிண்டல் செய்துள்ளனர் பிரியங்கா வத்ராவின் அரசியல் நுழைவு அவரது சகோதரர் ராகுலை பிரதமராக்க காங்கிரஸ் இறக்கிய துருப்புச் சீட்டாக பார்க்கப்படுகிறது வரும் மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா உத்தரப்பிரதேச தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கர்நாடக மாநிலம் கார்வார் அருகே கடலோர தீவுகொண்டில் ஏற்பட்ட படகு விபத்தில் பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சித்தகங்கா மடாதிபதி உடல் அடக்கம் செய்யப்பட்டது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் அமர்ந்த நிலையிலேயே அடக்கம் செய்யப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தொடர்பாக அவசரமாக விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது கர்நாடகாவின் மேகதாட்டு அணை திட்டத்துக்கு தடை கோரிய வழக்கில் நான்கு வாரத்தில் பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேரடி மானியம் கடன் தொகை உயர்வு பயிர் காப்பீட்டில் சலுகை என இடைக்கால பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகின்றன வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்து மத்திய அரசு இவற்றை வெளியிடுகிறது என்று கருத்துக்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தலில் இந்திய வன்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட உள்ளார் இந்தியாவின் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறு நோட்டுகளை வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்று நேபாள அரசு வங்கியான நேபாள் ராஷ்டிரா வங்கி தெரிவித்துள்ளது மெக்சிகோவில் கடலோர ரிசார்ட் ஒன்றில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ஏழு இளைஞர்களை சுட்டுக் கொண்டு விட்டு போலீசார் தேடி வருகிறார்கள் இதற்கு பின்னால் மிகப்பெரிய போதை மருந்து கடத்தல் மாஃபியா பின்னணி இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது மெக்சிகோவில் சமூக விரோதிகளால் எண்ணெய் குழாய் உடைக்கப்பட்டு தீ விபத்துக்குள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை என்பதாக அதிகரித்துள்ளது இலங்கையின் மன்னார் நகரில் தோண்ட தோண்ட தமிழர்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளில் இந்தியா நான்காவது இடத்தை வகிக்கிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள டாபோஸ் நகரில் தொடங்கும் சர்வதேச பொருளாதார கூட்டமைப்பின் மாநாட்டை முன்னிட்டு பிடபிள்யூசி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டிலேயே பேட்டரியில் இயங்கும் லீப் மாடல் காரை அறிமுகப்படுத்தப் போவதாக நிசான் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பேமன் கார்கர் தெரிவித்துள்ளார் இருசக்கர மற்றும் ஆட்டோ தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் டிசம்பருடன் முடிவடைந்த மூன்றாம் காலாண்டில் ரூபாய் நூற்று எழுபத்தி லாபமாக ஈட்டியுள்ளது நாடுகளிடையேயான வர்த்தக போர் அதிகரித்து வரும் உலக வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் உலகின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது ஐடிபிஐ வங்கியின் ஐம்பத்தி பங்குகளை இந்தியாவின் பெரிய காப்பீடு நிறுவனமான எல்ஐசி கைப்பற்றியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் முத்தூடு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஆதரவுடன் பள்ளிகள் இடையிலான ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் கோப்பைக்கான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது கட்ட போட்டிகள் திருநெல்வேலியில் தொடங்கியது உலகின் அதிவேக மனிதன் என்று செல்லமாக அழைக்கப்படும் ஓட்டப்பந்தய லெஜெண்ட் ஜமைக்காவின் ஹுசைன் போல்ட் ஓட்டத்துக்கு அடுத்தபடியாக தொழில்பூர்வ கால்பந்தாட்ட வீரராக வேண்டும் என்று கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு தனது லட்சியத்தை மூட்டை கட்டிய அதிவேக மனிதன் உசைன் போல்ட் தொழிலதிபராகும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் நேப்பியர் ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து இணையின் மீதான எதிர்பார்ப்புகளை முறியடிக்கும் விதமாக நல்ல பவுலிங் மோசமான ஷாட் தேர்வு ஆகியவற்றின் கலப்பில் நியூசிலாந்து ரன்களுக்கு மடிந்து எட்டு விக்கெட்டுகளில் இந்தியாவிடம் படுதோல்வி அடைந்தது ஹன்சிகா நடிப்பில் தற்போது உருவாகி வரும் படம் மகா நாய்கியை மையப்படுத்தி உருவாகும் இப்படத்தை யூஆர் ஜமீல் இயக்கி வருகிறார் அட்செட்ரான்மெண்ட் சார்பில் மதிய தயாரித்து வருகிறார் விஜயின் நடிப்பில் அடுத்ததாக அவரது அறுபத்தி படம் வருகிறது 63 என தற்காலிகமாக பெ அட்லி இயக்குகிறார் ஏ ஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இளையராஜா எழுபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி எந்த தடையும் இல்லாமல் நடைபெறும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கினை முறையாக சந்தித்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என தயாரிப்பாளர் சங்க தலைவர் கூறியுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்